وَاشْهَدَ أَنَّ سَيِّدَنَا وَنَبِيَّنَا وَمَوْلَانَا مُحَمَّدًا صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ عَبْدُهُ وَرَسُولُهُ أَرْسَلَهُ بِالْحَقِّ بَشِيرًا وَنَذِيرًا وَدَاعِيًا إِلَى اللَّهِ بِإِذْنِهِ وَسِرَاجًا مُنِيرًا حَمْدًا فَقَالَ اللَّهُ تَعَالَى فِي الْقُرْآنِ الْعَظِيمِ أَعُوذُ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ قُلْ أَعُوذُ بِرَبِّ الْإِنْسَانِ مَلِكِ الْإِنْسَانِ إِلَهِ الْإِنْسَانِ مِنْ شَرِّ الْوَسْوَاسِ الْخَنَّاسِ الله الله وما أنا من المشركين صدق اللہ مولانا العظيم وقال نبینا صلی اللہ علیہ وسلم وسلم القرون او کما قال رسول اللہ اللہ وسلم جل جلاله நம்ீது கொண்ட அன்பினால இறக்கத்தினால நம் அனைவரையும் தீனுக்காக ஒன்று சேர்த்து தீனுடைய விஷயங்களை பேச கேட்க ஒரு உழைப்பு முயற்சி செய்ய எல்லாம் ரபுலித பெரியார்களே சகோதரர்களே அல்லா ஜல்ல ஜெலாலுகு எப்படி உயர்ந்தவனாக மேலானவனாக கண்ணியமானவனாக இருக்கிறானோ இதேபோல் அவனுடைய தீனும் மேலானது உயர்ந்தது கண்ணியமான பிரபல தவா செல்ல ஜெலாலுகு மனிதர்களே ஆக சிறந்தவர்கள் நபிமார்கள் அந்த நபிமார்களுக்கு கொடுத்த ஆக உயர்ந்த ஒரு ஒன்றுதான் இந்த தீன் நபிமார்களுக்கு கொடுத்த ஆக உயர்ந்த மேலான ஒரு விஷயம்தான் தீன் இந்த தீனின் மூலமாகத்தான் உலகத்திலேயும் அந்த நபிமார்கள் சிறப்பாக்கப்பட்டார்கள் கண்ணியமாக்கப்பட்டார்கள் மேலாக காப்பிட்டார்கள் நல்ல கயாமத்துடைய நாளையிலையும் இந்த தீனுடைய ஒரே ஒரு காரணத்தை வச்சுதான் அந்த நபிமார்கள் நல்லா இடத்துல மிக கண்ணியத்துக்குரியவர்களாக சிறப்புக்குரியவர்களாக மாறுவார் தீன் பெரிய மகத்துவம் வாய்ந்தது உயர்வு வாழ்ந்தது கண்ணியம் வாய்ந்ததுங்கிறத ஒவ்வொரு நபிமார்களும் விளங்கியிருந்த அல்லாஹ் புறம்பு தீனுக்காகத்தான் என்ன நபியாக ஆக்கியிருக்கிறான் தீனுக்காகத்தான் ரம்பு அல்லா இவ்வளவு சலுகைகளையும் சந்தர்ப்பங்களையும் அமைச்சு தந்திருக்கிறான் என்கிற விஷயங்களை ஒவ்வொரு நபியும் நல்லாக விளங்கியிருந்தான் அதனால தீனுக்காக தியாகம் செய்ய எதையும் தியாகம் செய்ய தயாராகிடுவார் எதையும் தியாகம்ீனுக்காக எதையும் தியாகம் செய்ய தயாராகிடுவார்கள் நம்பிமார்கள் நம்பிமார்கள் ஆக சிறந்தவர்கள் நம்பிமார்கள் சிறந்தவர்கள் தான் ஹசரத் ரசூசல் அல்லாஹு அலி வசல்லம் அவர் அம்பியா நம்பிமார்களுக்கெல்லாம் தலைவர் தான் ஹசரத் ரசூசல் அல்லாஹூ அலி வசல்லம் அவர் இமாமுல் அம்பியா அனைத்து நபிமார்களுக்கும் இமாம் தான் ஹசரத் ரசூசல்ல வலு அவர்கள் எவ்வளவு சிறப்புகள் ரசூசல்ல வலேவசல்ல அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்க ரசுசல்ல வலேசல்ல அவர்கள் அவங்களோட ஒவ்வொரு அசைவும் மிக முக்கியமானது மிக பெருமதிவாய் ரசூசல்ல வலேருவம் பயன்படுத்திய ஒவ்வொரு பொருளும் மிக முக்கியமானது பசுகுலா பயன்படுத்திய ஒரு ஜுப்பா இருக்கு என்று சொன்னால் அது இன்றைக்கு மிக பெருமதி வாய் பசுகுல்லா பயன்படுத்திய ஒரு சிலிப்பர் இருக்கும் என்று சொன்னால் அது மிக மிகவும் பெருமதி வாங்கி பசுவாசு செல்லம்லா பலீர் செல்லம் பயன்படுத்திய ஒவ்வொரு பொருட்களும் மிக பெருமதி வாய்ந்தவர் அவைகள் இன்றைக்கு இருக்கும் நாங்களும் எத்தனை லட்சம் கொடுத்தாது எடுக்கிறதுக்கு முயற்சி அவ்வளவு பெருமதி பயன்படுத்திய பொருட்கள் உடம்போட இருக்கக்கூடிய வசதி வாய் அதுல ஒன்றுதான் முடி தலைமுடி சந்தம் சந்தர்ப்பம் சந்தர்ப்பத்தில் ரசோல்லா புல் பூர்த்தியாக அதை வலிச்சிடுவாங்க அது சகாபா கைகளுக்கு அப்படியே பிரிஞ்சு போய் இன்றைக்கும் ஆங்காங்க ரசி இருக்கிறதாக சொல்லப்படும் மிக கவனமாக வச்சிருக்கிறார் மிக பக்குவமாக வச்சிருக்கிறார் அது எப்பயாவது விசேஷமான திறங்கள்ல மட்டும் மக்களுக்கு காட்டுறான் ஏன் அது அவ்வளவு பெருமதி வாய் பெரியார்களே சபோதர்களே இதை விட பெருமதி வாய்ந்தது ரச உயிர் ரசூ செல்லா அவங்களோட உறுப்புகளை விட பருமதி வாங்கி அந்த ரசி செல்லா ஹொலே செல்வர்கள் என்ன சொல்றாங்க இந்த தீனுக்காக இந்த உயிரை நான் கொடுப்பேன் இந்த உயிரை நான் கொடுப்பேன் புகாரி ஷரீஃபுடைய மூணு தடவை இந்த தீனுக்காக நான் உயிர் கொடுப்பேன் திரும்பவும் அல்லா எனக்கு உயிர் தந்தா திரும்பவும் நான் கொடுப்பேன் திரும்பவும் உயிர் தந்தா திரும்பவும் தினக்காக கொடுப்பேன் அப்படி என்றாவுடைய உயிரை விட சிறந்ததுதான் தீன் ரசுல்ல சொல்ல முடிய உயிரை விட சிறந்தது தீன் ஆக பிரியார்களே சகோதரர்களே எல்லாம் உரம்பொழிந்தது அப்படி ஒரு தீனை எங்களுக்கு தந்திருக்கீர்கள் நாம தெரிஞ்சணும் விளங்கணும் இந்த தீன் என்னுடைய உயிரை விட சிறந்தது என்னுடைய மனைவி விட சிறந்தது என்னுடைய சொத்து சுகத்தை விட சிறந்தது உலகத்தில் தரப்பட்ட அனைத்து நியமைத்துகளும் உலகத்தோடு முடிஞ்சு போகக்கூடியது ஆனால் தீன் உலகத்திலையும் மறைமுகமாக இருந்து எனக்கு உதவி செய்யக்கூடியது தீனுடைய நேரடியான உதவியை நம்ம சக்கராத்தில் பார்க்கலாம் சக்ராத்தில் எங்களுக்கு உதவி செய்யறது எங்க தீன் தான் வேற யாரும் வேற எதுவும் எந்த உதவியும் செய்ய முடியாது மனைவி இருக்கலாம் அவனால எந்த உதவியும் எங்களுக்கு சக்கராத்தில் செய்ய முடியாதுனால எந்த உதவியும் சக்கராத்தில் செய்ய முடியாது எங்கள சொத்துனால சக்கராத்தில் எந்த உதவியும் எங்களுக்கு செய்ய முடியாது எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒன்று பல உலா இதில் இதன் தங்கரும் நகு அக்ரபு இலேஹிம்கும் வனாக்கில்லா துசி அந்த சக்கராத்துடைய நேரம் வந்துட்டால் அல்ல சொல்றார் அல்ல குரான் சொல்லிவிட்டார் அந்த சக்கராத்துடே நேரம் வந்துட்டால் உங்களோட சூழல இருக்கக்கூடிய உங்களோட கூட இருக்கக்கூடிய மக்கள் உங்களை பார்த்துக்கொண்டே இருப்பார் மனைவி பார்த்துக்கொண்டே இருப்பான் என் கணவனுக்கு என்ன நடக்குது பிள்ளைகள் பார்த்துக்கொண்டிருப்பாங்க தகப்பனுக்கு என்ன நடக்குது தாயகாப்பல்கள் பார்த்து பிள்ளைக்கு என்ன நடக்கு உறவினர்கள் பார்த்துக்கொண்டிருப்பாங்க என்ன நடக்கு முழு மக்களும் எங்களை பார்த்துக்கொண்டே இருப்பார்கள் அக்கிரம இலங்கை மீண்டும் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைவரை விடவும் நாங்கள் இப்ப சமீபத்தில் ஆகிவிடுவோம் அல்ல மிக சமீபமாகி விடுவோம் அல்லாட மலர்கள் சமீபமாகிவிடுவார்கள் இப்ப தீன் எங்களுக்கு முன்னுக்காகி வேற ஒன்றும் எங்களோட கூட இருக்கக்கூடியதல்ல நாங்கள் மிக சமீபமாகிடுவோம் சிலவேளை அவருடைய தலை மனைவிட மடியில் இருக்கலாம் சில வேலை அவருடைய கால்கள் பிள்ளைகளுடைய மடியில் இருக்கலாம் அவருடைய ரெண்டு கையும் தாயின் தாப்பருடைய மடியில் இருக்கலாம் ரொம்ப சொல்றேன் அதை விடவும் நாங்க மிக சமீபம் இதை விட சமீபமாக ஆக முடியாது இதை விட சமீபமாக முடியாது தலையை தூக்கி தன்னை மடியில வச்சுக்கொள்ள ஒரு பிள்ளைகளுக்கு இதை சமீபமாக முடியாது காலை தூக்கி மடியில வச்சுக்கொள்ளலாம் ஒரு தாய்தகப்பூருக்கு இதை சமீபமாக முடியாது ரெண்டு கையையும் அவங்களோட மடியில வச்சுக்கொள்ளலாம் ஆனா ரொம்ப ரொம்ப குரான் சொல் தான் நாங்கள் மிக சமீபமாக நாங்க மிக சமீபமாக இருக்கிறத எங்களுக்கும் அவருக்கும் இடையில் நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகளை உங்களோட மனைவியால் வழங்க முடியாது உங்களோட தாய் தகப்பரால வழங்க முடியாது உங்களோட பிள்ளைகளால் விளங்க முடியாது உறவினர்களால் யாராலும் உங்க யாருக்கும் அது வழங்க ஆக மேலான பெரியார்கள் சகோதரர்களே இந்த சந்தர்ப்பத்தில் தான் தீனுடைய உதவியை நாங்கள் நேரடியாக பார்க்கலாம் நாங்க கண் தொடர்ந்து பார்க்கறது போல தெரியும் மனைவி நினைக்கலாம் கணவன் என்ன பார்க்கிறாரு ஏதோ பேச போறாரு பேச நினைக்கிறாரு சில உள்ள பிள்ளைகள் நினைக்கலாம் பாப்பா என்ன பார்க்கிறாரு பேச நினைக்கிறாரு அப்படி யாரும் நினைக்கிறார் ஆனா எங்களை அந்த பார்வை மறைஞ்சி போஞ்சிடு மனைவியை பார்க்கிற பார்வை பிள்ளைகளை பார்க்கிற உறவினர்களை பார்க்கிற பார்வை அப்படியே மறைஞ்சி போயிருந்து மக்கள் நினைக்கலாம் தங்க தங்களை பார்க்கறது போல மஹி இப்ப கபுரை பார்க்க முடியாம கயாமத்தை பார்க்கொர்க்க நகத்தை பார்க்க முடியாம எது உங்களை மறைச்சு கொண்டிருக்குதோ சக்கராத்தில் அந்த திரையை நாங்க நீக்கிடுவோம் அந்த நீக்கப்பட்டு போயிடுவோம் இது மறைஞ்சு போயிடுவோம் சக்கராத்து சொன்னா சக்கரன்னா மௌத்துடே ஒரு மயக்கம் சக்கர என்று சொல்றது மயக்கத்துக்கு சொல்றது சக்கராத்தில் மவுத் மவுத்துடைய ஒரு மயக்கம் இப்ப நாம எது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது அந்த நேரம் மறைஞ்சு போயிடும் தெரிய வரும் மறைவு எது மலக்கில் மறைவானவர்கள் ஆனால் சக்கராத்தில் பார்க்கலாம் கபு மறைவானது கபரை பார்க்கலாம் தயாமம் மறைவானது தயாமத்தை பார்க்கலாம் சொர்க்கமும் நரகமும் மறைவானது ஆனால் அது ரெண்டே பார்க்கலாம் பசு செல்வம் வா பண்டிகை சொன்னார்கள் யாருடைய உயிரும் சொற்க நரகத்தை காட்டப்படாமல்றதே இல்லை அது எவ்வளவு காலத்துக்கு பின்னால் கிடைக்கக்கூடிய உண்டு அதை யாரும் பார்க்காமல் அவருடைய சக்கலாத்தில் இருக்கிற மனிதருடைய பார்வையு ஆனா உயிரோடு இருக்கிறவங்க நினைக்கிறாங்க எங்களை பார்க்கிறாங்க தகவல் இந்த நேரத்தில் உதவி இப்ப ரொம்ப சொல்ல ஜலால் குறால சொல்றாங்க இப்ப உலகத்தில் இருக்கிற காலத்தில் நீங்க இந்த வாழ்க்கையில உண்டாகி கொள்வீங்க இந்த சந்தர்ப்பத்தில் இந்த தீன் எங்களுக்கு ரஹமத்துடைய மலக்கில எழுத்துக் கொண்டு வந்து வைங்க ரஹத்துடைய மலக்கில் வருவாங்க சர்க்கலாத்துடைய என்னுடைய ரூண்டாக்கினவன் அல்லாஹ் தாயுட வயிற்றுல உருவாக்கினவன் அல்ல வயிற்றுல வளர்த்தவன் அல்லாஹ் தாயுட வயிற்றுல இருந்து வெளியாக்கினவன் அல்லஹ் என்னை இவ்வளவு தூரம் வளர்த்து வந்தவன் அல்ல நான் திரும்ப போகிறது அல்ல இடத்துலதான் நான் வேற எங்கேயும் போறது இல்லை என்னுடைய உயிரெடுக்கிற இஸ்ராயல் இஸ்லாம் தான் நான் போறதுல்ல இடத்துல உறுதி அறிக்கை இதுல கொஞ்சமும் தலப்பு வரக்கூடாது இதுல கொஞ்சமும் தலைப்பு வரக்கூடாது எப்ப நாம இது சொல்லிக் கொண்டே இருப்போமோ அது வரைக்கும் அல்லாட கட்டளைகளை நாம் எடுத்து நடந்து கொண்டே இருப்போம் அல்லாட ஏவல்களை எங்களை வாழ்க்கையில் கொண்டு வந்து கொண்டே இருப்போம் அல்லாட விளக்கல்களை நாங்கள் தவிந்து கொண்டே இருப்போம் எப்ப இதை மறந்துடுவோமோ அல்லாட கட்டளை விடுபட்டு போயிடும் அவருடைய ஏவல்கள் விடுபட்டு போயிடும் செய்ய ஆரம்பிச்சிடுவோம் இப்ப அல்லாட உதவி சூரமாகிடும் தீன விட்டு தூரமாகிடுவோம் தீன விட்டு தூரமாயிடும் தீன விட்டு தூரமாக உலகத்தில் எங்களுக்கு செய்யப்பட்டிருக்கிற நாமத்தில் அல்லாட உதவி இருக்கார் அல்லாட உதவி இருக்கார் சக்கராத்தில் பிரஹமத்து டே வர மாட்டா மாத்தமாக வேதனைக்குரிய மலக்கள் வருவார் இந்த ஆயத்தில் என்ன சொல்ற அல்ல நீங்க பிறந்தத்தில் இந்த மௌத்தாகம் வரைக்கும் அவ்வளா தான் என்ன படைத்தவர் அவ்வா தான் என்ன வளர்த்துக் கொண்டிருக்கிறார் இவ்வளவு நியாமத்துகளும் அந்த ரப்பட சம்பாவினால தான் எனக்கு கிடைச்சது யாரிடமே கிடைக்கிறது இல்லை அத்தனை அந்த ரப்பிடத்திலிருந்து கிடைக்கிறதுதான் எனக்கு எதை எடுத்துக்கொண்டாலும் அது அனைத்தும் அந்த ரப்படை ஹசானாவிலிருந்து எங்களுக்கு கிடைச்சதுதான் யாரிடத்திலிருந்து எவரிடத்திலிருந்து எதுவும் கிடைக்கிறது அந்த ரப்பிடத்திலிருந்து தான் கிடைச்சது உறுப்புக்கள் அந்த ரப்பு தந்ததுதான் இந்த சத்துசுகங்கள் அந்த ரப்பு தந்தது தான் இந்த மனைவர்கள் அந்த ரப்பு தந்தது இந்த சூரியனும் அந்த ரப்புடைய ஹசானாவில் இருந்து உள்ளது ஹசானாவில் இருந்து உள்ளதுதான் இந்த பானமும் அந்த ரப்புடைய ஹசானாவில் இந்த பூமியும் ரப்புடைய ஹசானாவில் இருந்து உள்ளது எதுவுமே எங்க ஹசானாவிலிருந்து வெளியே இருந்து வாழ்வில் அது யாராலும் உண்டாக்க முடியாது ஒரு மரத்தை யாராலும் உண்டாக்க முடியாது அவர் ஆயுதமா தவறுதும் நீங்க செய்யற விஷயத்தை பார்க்கறது இல்லையா அந்த விஷயத்தை அம்மா உண்டாக்குறானா நீங்க உண்டாக்குறீங்களா அல்லா கேட்கிற அப்படி வெளியாக கூடிய தண்ணி சொட்டை பாக்குறது இல்லையா அந்த தண்ணி சொற்றிலிருந்து குழந்தைகளை அம்மா உண்டாக்குறானா நீங்க உண்டாக்குறீங்களா அல்லாஹ் அப்படி நீங்க குடிக்கிற தண்ணியை பாக்குறது இல்லையா அஞ்சல் துமுக முன்சிரும் இந்த தண்ணியை அம்மா இறக்குறானா நீங்க இறக்குறீங்களா எங்கோ அவ்வளவு கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு எவ்வளவு வெயில் தேவை அவ்வளவு நாங்கள் இறைத்து கொண்டிருக்கிறோம் காற்று தேவை அவ்வளவு எவ்வளவு அவ்வளவுக்கு தேவையான அல்லாஜில் அங்கடியார்கள் பெரியார்களே சகோதரர்களே ஆக முழுதும் அந்த ரப்புடைய ஹசானாலிருந்து வந்த எங்களை உண்டாக்கினவன் அந்த ரபுள் அல்லா ஜல்ல ஜலாலு எங்களை வளர்த்தவன் அந்த ஜெலாலுதான் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற ஒவ்வொன்றும் அந்த ரபு ரூபு அல்லா ஜெல்ல ஜெலாலுடத்திலிருந்து கிடைச்சது ஆக மேலான பெரியார்களே சகோதரர்களே அந்த ரபு அல்லா ஜல்ல ஜலாலு எங்களுக்கு தெளிவாக இந்த விஷயங்களை சொல்லிக்காட்டும் நீங்க விளங்குங்க இது ஒவ்வொன்றும் அந்த ரபுடைய ஹசானால இருந்து கிடைக்கிறது எதுவும் யாரிடத்திலிருந்தும் எவரிடத்திலிருந்து கிடைக்கிறது இல்லை அவற்றிலிருந்துதான் கிடைக்கிறது யார் யாரும் என்னென்ன வைக்குதோ இதெல்லாம் அந்த ரபிடத்திலிருந்து கிடைச்ச வைதான் அந்த ரப்பிடத்திலிருந்து கிடைச்சல்ல ஜலாலு தீன் எங்களுக்கு எதாவது நாமத்தாக தந்திருக்கிறானோ அதை எல்லாம் பயன்படுத்தி எங்கள்ட்ட தீன உண்டாக்கணும் தீன் தான் நிபந்தனை வேற ஒன்றுமே நிபந்தனை கிடையாது சொல்லுவான் நிபந்தனை பேசணும் தீன பத்தி கேட்கணும் தீனுக்காக உழைப்பு முயற்சி செஞ்சு கொண்டே இருக்கும் முயற்சி கொண்டே இருக்கணும் எப்ப தீனை பத்தி பேசுறதை விட்டுடுவோமோ தீனை பத்தி கேட்கிறத விட்டுடுவோமோ தீனுக்காக ஒரு சுத்து விடுபட்டா அந்த இடத்துக்கு ஒரு வித்வேத்து வந்துடும் நீங்க வாழ்க்கையில் எடுத்து ஒரு திட்டம் ஒரு சுண்ணத்து விடுபட்டு ஒரு வித்வேத்து வந்துடும் ஒரு திட்டம் ஒரு பறவு விடுபடுது ஒரு ஹரம் வந்துடும் ஏன் பரவு விடுபடுது தீனுடைய பேச்சு கேட்கப்பட இல்லை தீனுடைய பேச்சு பேசப்பட இல்லை தீனை பற்றிய சிந்திப்பு சிந்திக்கப்பட இல்லை தீனுடைய முயற்சி செய்யப்பட இல்லை தீன் அப்படியே விளை இந்த மான நிலையில மவுத்து வந்தால் அத போல ஒரு நஷ்டம் வேறு எந்த நஷ்டமும் ஒவ்வொரு மனிதனும் சக்கராத்தில் ஒரே ஒரு கெஞ்சு கொஞ்சம் என்ன பிற்படுத்த நேரம் எவ்வளவு சக்கராத்தில் மனிதன் வழங்குவான் துனியாவுடைய நாட்கள் எவ்வளவு சக்கராத்திலே கேமத்தில் மனிதன் கெஞ்சது யாழ்வா திரும்ப சந்தர்ப்பம் தான் திரும்ப ஒரு சந்தர்ப்பம் தான் அவர்கள ஒருவருக்கு மௌத்து வரும சொன்னால் ஒவ்வொரு மனிதனும் கெஞ்சிவான் இப்போ ஒரு சந்தர்ப்பம் தான் இதெல்லாம் சொல்றேன் ஒரு ஆயத்து மிக முக்கியமானது எந்த ஒரு ஆயத்திலையும் சந்தேகமே கிடையாது அல்லாத ஆரம்பத்திலேயே சொல்லிட்டாங்க இந்த குரானிலே குரானுடைய வசனத்திலேயே கிடையாது சக்கராத்தில் பல உலாதில் அவர்கள் ஒருவருக்கு மௌத்து வரும் என்று காலரம் தெரிஞ்ச கொஞ்சம் சிப்படுத்த ஏ சீமா தலை விடுபட்டோ நல்லவர்கள் செய்யறது விடுபட்டு போய் அதை செஞ்சு கொள்றது ஒரு சந்தோஷம் இதுதான் வேற ஒண்ணுமே என்ன கெஞ்சு விடுபட்ட நல்ல அமல்களை செஞ்சு செஞ்சு கொள்றது ஏன் அமல் விடுபட்டது ஏன் அமல்கள் விடுபட்டது தீன பத்தி பேச இல்ல தீன பத்தி கேட்கல தீனுக்கா முயற்சியில் முயற்சியில் விடுபட்டு போயிடும் உழைக்கப்படும் அமல் செய்ய முடியாது வேற ஒன்றும் ஈமான் பலகினப்பட்டு அமல் செய்ய முடியாது அமலை பத்தி தெரிஞ்சிருப்பாரு அமலை பத்தி வழங்கியிருப்பாரு அமலப்பத்தி அமலை பத்தி எழுதியிருப்பாரு அமல் செய்ய இற அமல் செய்த ஈமான் தான் வேற ஒன்றாலையும் அமல் செய்த இட வேறொண்டாலையும் பாவத்திலிருந்து பாதுகாக்க முடியாது பாவத்தில் இருந்து எங்களை பாதுகாக்கும் எங்க கண்ண பாவத்திலிருந்து பாதுகாக்கிறது ஈமான் தான் ஈமான் விலகின்தான் ஈமான் விலகினப்பட்ட வேண்டியதை கேட்டுக்கொண்டிருக்க எங்களை பாவத்தில் இருந்து பாதுகாக்கிறது ஈமான் தான் எங்களை அமல் செய்த எங்களை தொலை வைக்கிறது ஈமான் உயர் செஞ்சுக்கொண்டே இருக்கணும் இது சகாபாக்களிட தன்மை சகாபாக்கள் எப்பவும் அடிக்கடி ஒருதற்கு ஒருதர் சந்திச்சா தீனை பத்தி பேசுவான் தீனுக்காக ஒன்று சேருவார் பெரிய பெரிய சகாபாக்கள் வாதிபு ஜபர் அல்லா சொல்லுவாங்க இலீஸ் பினா நோமினு இங்கிலீஷ் உட்காருங்க வந்துடும் ஈமான் வந்த பாவம் போயிடும் பாவம் போயிடும் மனுஷன பாவத்தில் ஈடுபடுத்த முடியாது ஈமான் பிளகீனமான மனுஷன் நன்மை செய்ய முடியாது விலகினப்பட்டு எனக்கு தகஞ்சது கழுவ முடியாது எனக்கு சுமூகக்கு வர முடியாது ஈமான் விலகினப்பட்டு எனக்கு சிக்கல் செய்ய முடியவில்லை எனக்கு திலாவது செய்ய முடியதில்லை இந்த பேச்சு பேசப்பட நாங்கள் ஒரு முயற்சி செய்யப்பட பெரிய பெரிய சகாபாக்கள் இதனை பத்தி பேசுவான் இங்கிலீஷ் மீனா கொஞ்ச நேரம் உட்காருமா அப்படி சொல்லுவோம் அப்துல்ல அடிக்கடி சொல்லுவாங்க கொஞ்சம் வாங்க ஈமாங்க கொஞ்சம் வாங்க ஈமாங்க அனுப்பப்பட்ட நபிமார்கள் அதிகமான நபிமார்கள் முஸ்லீம்களுக்காக அனுப்பப்பட்டவங்க தான் அந்நீர்களை தீனி பக்கம் அனுப்பப்பட்ட நபிமார்கள் கொஞ்சம் இருக்கிற முஸ்லீம்களை பாதுகாக்கிறதுக்கு அனுப்பப்பட்டவங்க அதிகமான நபி அதிகமான நபிமார் ராவணோடையும் சிராவணைய கூட்டத்தோடையும் மூசாரிஸ்லாம் பேசின பேச்சு கொஞ்சம் ஆனா பருவீஸ் மூசாரிஸ்லாம் பேசின பேச்சு அதிகம் பேசிக்கொண்டே இருப்பாங்க கொஞ்சம் விடுபட்டாலும் அவங்கள்ட்ட வித்தியாசமான போக்கு வந்து கவனிச்சு கொண்டே இருப்பாங்க அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருப்பாங்க ஈமானப்பத்தி விசாரிச்சு கொண்டே இருப்பான் ஈமானப்பத்தி ஈ மாண்ட பேச்சு ஈமாண்ட பேச்சுகளை ஈமாண்ட விஷயங்களை சொன்ன அரசு சந்தோஷப்படுவாங்க துனியாட விஷயத்தை பத்தி அவ்வளவு பெரிய சந்தோஷப்படுறது இல்லை ஏன் துணியா ரப்படி ஏற்பாட்டில் உள்ளது ஈமான் நாம உண்டாக்க வேண்டியது அமல் சொல்ல உண்டாக்க வேண்டியது ஈமான் சும்மா வராது அமல் சும்மா வராது துனியா சும்மா வரும் ரப்படி ஏற்பாட்டில் உள்ளது அதுக்கே நாம எவ்வளவு முயற்சிகிறோம் சும்மா வரும் என்று சொல்லப்பட்டதுக்கே எவ்வளவு முயற்சிகிறோம் சம்பாதிக்கணும்னு சொல்லப்பட்டது எப்படி வரும் சும்மா ஏற்பாட்டில் உள்ள விளங்கணும் ஏற்பாட்டில் உள்ளதுனால அதுக்கு வாதா கிடையாது உள்ளது வாதா இல்லை சொத்து சந்திரம் ரெப்படி ஏற்பாட்டில் உள்ளது அதுக்கு ஒரு வாதா இல்ல வாக்குறுதி இல்ல வாக்குறுதி எதுக்கு அமலுக்கு தான் ஈமனுக்கு வாக்குறுதி அமலுக்கு வாக்குறுதி துனியாக்கு எந்த வாக்குறுதியும் யாருக்கும் கொடுக்க ஏற்பாட்டில் உள்ளது சந்தோஷப்படுவான் நம்ம அடிக்கடி இந்த விஷயங்களை பேசணும் இது ஒரு தரம் பேசிட்டு விட்டுறதில்லை இந்த சம்பவங்கள் சம்பவங்கள் ஒரு தரம் கேட்டுட்டு விட்டுடுறதில்லை அடிக்கடி பேச ஹரிசார் அலி இல்லாத மஸிதில் படுத்திருக்கிறான் பதினேழு பதினெட்டு வயசு நீங்க இத பல தடவை கேட்டீங்க கேட்டு பதிய வைக்கணும் ஏன் இது சொல்லப்படுது ஏன் இது சொல்லப்படுது ஏன் மொத்த விஷயங்கள் சொல்லப்படுறது ஹரிசார் அலி அல்லாஹத்தான் மசிதில் படுத்திருக்கிறான் ஒரு பதினேழு பதினெட்டு வயசு ரசூல்ல காலால கட்டி எழுப்புறான் கேட்கறான் கை வஸ்தான் இன்னுமே என்ன சொல்லிக் கொடுத்து சொல்ல முடியாது சொல்லிக் கொடுத்தாது வாழ்க்கையில் அனுபவிக்க எங்க உண்டாக்கம் விசாரிக்கிறது சோம்தான் அசல் சோம் ஒன்று வெற்றி தீன் மட்டும் அடைஞ்சிடும் உலகம் ஆட்சி கொடுத்தான் அவன் துணியாவிலே நஷ்டவா ஆகிறதிலே நஷ்ட மாதிரி இப்ராஹிம் அலிஸ்ல ஒன்று துணியாவிலேயே பரக்கத்தான் ஜமராஜ் அவங்களோட பரக்கத்தான் குடும்பம் அவங்களும் அனுபவிச்சு எங்களுக்கும் அனுபவிக்க வச்சு தேவனால் வரைக்கும் அனுபவிக்க வச்சு தீனுடைய பரங்க ஆட்சி கொடுக்கப்பட்ட நூறு ஒரு அடையாளம் கிடையாது எங்க உள்ளத்திலேயும் வரணும் தீனுடைய முக்கியத்துவம் எங்கும் முக்கியத்துவம் பெருமதி வாய்ந்தது பெருமதி வாய்ந்தது அவன் எவ்வளவு பெருமதி வாய்ந்தது இது சொல்லிக் கொடுத்து சொன்ன விஷயம் அல்ல சொல்லிக் கொடுத்தாலும் சொல்லிக்கொள்ள மாட்டேன் சொல்லித்தொன்மை துனியாவில் இருக்கிறேன் ஒன்றிலையும் பிடிப்பில் கூட்டு போயிடுவோம் அப்படி ஒரு நினைப்போட இருக்கிறேன் இரண்டாவது பகல்ல நோம்புறேன் இரவு தொழுகுற அது எங்களுக்கு ஆச்சரிய மாறி ஈமான் வந்தி ஏன் எங்களுக்கு இன்றைய கஷ்டம் எங்களை ஈமான் பலகீனம் அதுக்காக நாம சொல்ல இல்லை தொழுங்கு சொல்ல இல்லை முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் நோய் புடிங்கு சொல்ல ஏன் அவங்களுக்கு லேசானு எங்களுக்கு ஏன் சிரமமாக தொழுகிறது ஏன் எங்களுக்கு சிரமம் ஒரு சொல்ல முடியாது தொழுகையும் இன்றைக்கு நான் இமாந்தமாத்தோட தொழுது ஏதாவது ஒன்று மிஸ் ஆயிருது ஒரு ரகாயத்து மிஸ் ஆயிருது நாம எவ்வளவு ஹுசுஹுவோட தொழுதோம் எவ்வளவு பயபக்தியோட தொழுதோ அதை பார்த்தா இன்னும் நஷ்டமா இருக்கு எவ்வளவு முன்னேறணும் முறையாக சொல்லணும் அந்த நேரத்துக்கு அந்த தொழுகையை பயோபக்தியோட சொல்லணும் அந்த தொழுகை அல்லாவுக்காக சொல்லணும் அல்லாவுக்காக மேலான பெரியார்களே சகோதரர்களே சொல்ற யார் சொல்ல இரவு நான் நின்று சொல்லுறேன் பகல்ல நோக்கி தடுக்க இல்லை நீங்க சொல்லுவீங்க நோம்புக்கு அவர் ஈமாண்ட தன்மை சொல்றார் ஈமான் இதுக்கு செய்திக்குது மூணாவது சொல்லல சொல்லலாம் சொர்க்கவாதிகள் ஒருதற்கு சந்தித்துக் கொள்ளக்கூடிய அந்த காட்சி தெரியும் நரகவாதிகள் கூச்சல் இடக்கூடிய அந்த காட்சி தெரியும் இப்ப என்ன சொல்லணும் இப்ப ரசில் சொல்லணும் இருக்கு எப்படி கூட நிலைமை கேட்டாங்க அதுக்கு சொன்னாங்க நான் உண்மையான மூமி ஈமான் அடுத்து உள்ளவராக இருக்கிறேன்னு சொல்றீங்க ஒரு விஷயம் என்ன நான் துணியா தான் பச்சற்ற தன்மை உள்ளவனா இருக்க ரெண்டாவது பகல்ல நோம் பிடிக்கிற இரவல் ரெண்டு வராங்க மூணாவது அரசுலா சொர்க்கத்துடைய காட்சி எனக்கு தெரியும் இப்ப ரசோல்லா என்ன சொல்றாங்க இதை கவனிக்கிறோம் இது பதில் கேள்விக்கு அடுத்த பதில் ரசோல்லா சந்தோஷப்படுறாங்க அந்த இம்ரன் நவ்வரும் கல்வல் அறத்தல் இதுதான் எங்களுக்கு தேவை பதில் என்ன கேட்ட கேள்விக்கு கேள்விக்கு சொல்லப்பட்டது என்னென்ன விஷயங்கள் கேள்வி சொல்ற அந்த இம்ரவு நீ ஒரு புள்ளதா நீ கட்டிக்க அறுபது எழுபது வயசுக்கு எங்களால் கூட சொல்ல முடியாது அந்த லைன் நாங்க வரையில் துனியாவை கேட்ட நல்லா சொல்லுவோம் என்ன அரசியல் நிலைமை என்ன நல்லா சொல்லுவோம் இந்த நாட்டு மட்டும் இல்லை உலக நாட்டு அரசியல் முழு சொல்லுவோம் வயசாலியிலிருந்து எல்லாரும் சொல்லுவோம் தெரியும் சொல்லக்கூடாது செல்ல யாரு மற்ற நாடுகள் மகரிடைய தொழுகையுடைய நிலைமை நான் இன்றைக்கு உலக தொழுத நிலைமை இந்த கால மாலத்த புலிகாட்டுகள் ஏன் பெரியார்கள் இது தெரிஞ்சிருக்கிறோம் இதனால என்ன கிடைக்க போகுது என்ன கிடைக்க போகுது ஒரு சுகானுள்ள மக்கள் வழியே இருபத்தி நாலு மணி கேலமும் இந்த விஷயங்களில் ஈடுபட்டு நாங்களாக சரியாக சந்தோஷப்படுற சந்தோஷப்பட்டு சதாந்தி உண்மை அவரும் கட்டிக்கிறார் அந்த உள்ளத்தை ஈமானால் அல்ல நிரட்டி வச்சிருக்கிறார் இன்னைக்கு எங்களுடைய உள்ளம் ஏதாவது உள்ளம் ஏதாவது நிரப்பப்பட்டிருக்கிறது எங்க பெண்கள உள்ளம் ஏதாவது நிரப்பப்பட்டிருக்கிறது எங்க உள்ளம் ஏதாவது நிரப்பப்பட்டிருக்கிறது அந்த பிள்ளை நம்ம ஒரு கல்பம் அல்ல ஈமானால நிரத்தி வச்சிருக்கிறார் அரச நீ தெரிஞ்சு கொண்ட உனக்கு உங்க நிறைவேற்றுவோம் நீங்க அமல் கொண்டு வாங்க رب الله مثلا قريه كانت امينه مطمئنه ياتيها رزقها رغدا من كل مكان فكفرت بانعم الله فعاقبها الله لباس الجوع والخوف بما كانوا يفعلون الله صلى الله عليه انا உதாரண சொல்றேன் الله صلى الله عليه நான் உதாரண சொல்றேன் الله صلى الله عليه உதாரண சொல்றேன் ஒரு கிராமம் அந்த கிராமத்து மக்கள் ஈமான் உள்ளவர்களாக இருந்தாங்க அந்த கிராமத்து மக்கள் अमल உள்ளவர்களாக இருந்தாங்க வேற ஒன்று சொல்ல இல்லை பொருளாதாரத்தை பத்தி சொல்ல இல்ல படிப்பை பத்தி சொல்ல இல்லை மத்த மத்த கொடுக்கல்வாங்களை பத்தி சொல்ல இல்லை அவங்களோட விவசாயத்தை பத்தி சொல்ல இல்ல இது ரெண்டும் ஈமான் உள்ள மக்களா இருந்தா தக்குவா உள்ள மக்களா இருந்தார்கள் இந்த ரெண்டும் காரணமாக நாங்க ஆமீனா அந்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தோம் முத்துமாயின்னா அந்த மக்களிட உள்ளத்தில் அமைதியை உண்டாக்கினோம் ரகத மின்குள்ளி மக்கள் அந்த மக்களுடைய தேவைகளை பூர்த்தியாக்கூடிய வசுக்கள் முழு துணியாவில் இருந்தாலும் அவங்கள காலடியில கொண்டு வந்து சேர்த்து எங்களுக்கு தேவையானதார வச்சு நல்லா செய்விச்சு எங்களை காலடியில கொண்டு நாங்க தான் செய்யணும் செய்ய வேண்டியது ஈமான் நாங்க உண்டாக்க வேண்டியது ஈமானாமல் எங்க தேவைகளுக்காக கோடிக்கணக்கான மக்களை வச்சு வேலை வாங்கி எங்க எங்கிட்ட கொண்டு வந்து சேர்த்து நாங்க தான் விவசாயம் செய்யணும் என்ன செய்ய வைக்க பார்க்கிறோம் என்ன செய்ய வைக்கிறோம் நாங்க என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம் போக நீ நீ நீ நீ நாங்க யார போகத்தில் சந்தோஷப்படுவோம் செஞ்ச அதனால கொஞ்சம் மேல ஒசந்து பறக்கக்கூடிய ஒரு கார் செஞ்சோம் அல்லா கிட்ட போற நாம என்ன செஞ்சு கொண்டு போகணும் செஞ்சு தருவோம் மின் குள்ளி மக்கள் முழு இடத்திலிருந்தும் அந்த மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வசடியில் கொண்டு வந்து சேர்த்து வைக்கிறேன் இது ஈமானுக்கு நீ விளங்கிட்ட மகனே நீ தெரிஞ்சு கொண்ட மகனே முழு தேவையும் நீங்க தேவை அத்தனையும் நாங்க யார கொஞ்சம் உங்களுக்கு உங்களுக்கு நான் பேசுவேன் சகோதரர்களே பேச விஷயம் கேட்கும் எந்த நேரம் போவோம் யாருக்கும் உத்தரவாதம் கிடையாது எப்பவும் போலாம் அதுக்கு வயசு கட்டுப்பாடு இல்லை நிலைமை கட்டுப்பாடு இல்லை எப்பவும் போலாம் ஒரு நேரம் ஈமன் போகணும் இதே போல ஒரு ஜமாத் ரசன் நாட்டிலிருந்து ஒரு ஜமாத் புதுசா இஸ்லாத் ஏத்துக்கொண்டு ரசோல்லாவ சந்திக்கிறாங்க புதுசா அல்கமாரி ஒரு சாத் அவங்களுக்கு நானும் ஒரு ஏழு பேர்ல ஒரு ஆள் ஏழு பேர் வராங்க வந்து நாங்க ரசா சொன்ன ரசுல்லா சந்தோஷமா சலா சொன்னாங்க ரசோல்லா நீங்க யாருந்து கேட்ட என்று என்று இப்பதான் இஸ்லாத்தை எடுத்து வந்திருக்கிறார் அவர்ட்டு அல்கமரலி எல்லாத்தான் நீ மூமின்னு சொல்றீங்களே எதை வச்சு சொல்றீங்க அறிமான பத்தி தெரிய விஷயம் எல்லாருக்கும் தெரியும் செயல்படுறோம் சுருக்கமா சொல்லி முடியும் ஒன்று ஈமானுடைய அஞ்சு விஷயம் சொல்றாங்க அடுத்து இஸ்லாத்து அஞ்சு விஷயம் சொல்றாங்க மத்த அஞ்சு விஷயம் சொல்றாங்க யார சொல்லா நாங்க ஜாஹினியா காலத்திலிருந்து செஞ்சு கொண்டு வரோம் அஞ்சு விஷயம் அது சரியா நீங்க நாங்க செய்யக்கூடிய வாய்ப்புகளை ஏதாவது சோதனைகளை பொறுமை அறிவிப்போம் இந்த சந்திச்சா எப்பயும் உங்க பேசுவோம் போய் பேசவே மாட்டோம் அது ஒரு சுமிழகாமி கஷ்டம் சந்தோஷப்பட மாட்டோம் எதிரிகளுக்கு கஷ்டம் வந்தாலும் கஷ்டம் எல்லாருக்கும் கஷ்டம் தான் எதிரிகளுக்கு கஷ்டம் வந்தாலும் அஞ்சு விஷயம் எங்களுக்கு வாய்ப்புகளை தந்தா நாங்க சுற்று ஏதாவது சோதனைகள் ஏற்பட்டா பொறுமையா மூணாவது நாங்க ஒருவருக்கு ஒரு சந்தோஷ உண்மை பேசுவோம் நாலாவது அவ்வாறு ஏற்பாட்டை நாங்கள் பொருந்திக்கொள்வோம் அஞ்சாவது எதிரிகளுக்கு கஷ்டம் வந்தாலும் நாங்க சந்தோஷப்பட மாட்டோம் நீங்கெல்லாம் பெரிய ஒழுக்க சீவர்கள் ஈமனுடைய தன்மை அப்படியே செய்யுங்க இதை செய்யுங்க தொடர்ந்து நான் இன்னும் அஞ்சு சொல்றேன் அதை சேர்த்துக் கொள்ளுங்க இப்ப சொன்னு சொல்ரம்பரைப்பாக்கள் கொடுத்த சந்ததிக்கு இதை நீங்க சேர்க்க வேண்டியது ஈமானாமல் சேர்க்க வேண்டிய துணியா சாப்பிடாத சாப்பிடாத உள்ள விஷயத்தை குடியிருக்காத வீட்டை கட்டி போடுவாங்க துணியாட வசதி மக்கள் நீங்க ஆசை வைக்கவா எதுக்கு போய் சேர இருக்கிறீங்களோ அதை ஆசைப்படுது உங்களுக்கு கம்பு இருக்கி கயாம இருக்கி சொர்க்கம் நீங்க அல்லா பயந்து கொள்ளுங்க ஒரு நாளைக்கு அவரை சந்திக்க ஒரு நாளைக்கு அல்லா எல்லாரையும் எல்லாரும் ஒன்று சேர்க்கப்படுவீங்களே அதன் பேர்ல நீங்க அல்லாஹ் பயந்து கொடுங்க ஆக மேலான பெரியார்களே சகோதரர்களே இதையுமா சந்தோஷப்படுற இந்த அடிப்படையில் நாம் சந்தோஷப்பட்டு எங்களை வாழ்க்கை அமைச்சு கொண்டா அல்லா உலகத்தில் என்ன சொல்றான் உங்களோட முழு தேவையை நான் நிறைவேற்றி வைப்பேன் சக்கராத்துலே மலைக்கள் வந்து எங்களுக்கு ஆர்வம் சொல்லுவாங்க உலகம் தருத்திரியமாயிருக்கு எல்லாமே நிம்மதி இல்லை சந்தோஷம் சக்கராத் அல்லாஹ் சொல்றான் சக்கராத்தில் கடுமையான விஷயம் இன்னும் செய்யும் தனக்கு தானே அநியாயம் செஞ்சு கொண்ட நிலையில ஒருத்தருக்கு மவுத்து வருமென்று இந்த நேரத்தில் துணியா இது இந்த மனைவி மக்கள் ஈமான் உண்டாக்குறதுக்காக தரப்பட்ட உண்டு இந்த சொத்து சுண்டாக்கணும் தரப்பட்ட உண்டு என்ன செஞ்சு கொண்டு என்ன செஞ்சு ஒரு ஒரு சேர வேண்டியதன் குடும்பத்தில் பேசிய பிள்ளைகளை மக்களை பேசணும் தலைமை ஆரம்பிக்கணும் மூலமாக நம்ம ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு பாடுபட்டோம் செய்யப்படுறது கழிக்க முடியுமா முடியவே முடியாது பெரியார்களை சொல்லுவோம் தயாராகும் இதுக்காகத்தான் கேட்கிறோம் தைரியமா சொல்லு ஒரு நாளைக்கு போக போறோம் பெரியார்களை தீனுக்காக விடுவோம் அல்லாடி அல்ல சொல்ல உனக்கு செய்யறேன் உடல் தேவைகள் முழுமை நான் நிறைவேற்றி வைக்கிறேன் பெரியார்களை ரொம்ப சொல்ல எங்களுக்கு எக்கைன்னு இல்லையா நம்பிக்கை இல்லையா யாரோ எவர சொல்றது விஷயத்துல எவ்வளவு நம்புறோம் ஒரு கட விஷயம் ஒரு தொழில் துணியா விஷயம் ஒரு பொருளாதார விஷயத்துல ஒரு முயற்சியும் தயாராகிறோம் அமலம் படக்கத்தாங்க சக்கராத்து கபரு மாஸ்டர் கையாமத்தையும் சொர்க்கமாகி தருவோம் சொல்லுங்க வெளியாக உங்களோட நியத்துகள் எல்லாம் எல்லாரும் வெளியாக எல்லாருக்கும் தேவை இந்த பேச்சு இந்த முயற்சி எனக்கும் தேவை உங்களுக்கு தேவை மனித சமுதாயத்துக்கும் தேவை மட்டும்பாக்கள் முன் மாதிரி பெற்று மாசங்களுக்கு சொல்லுங்க நாற்பது நாளுக்கு இடையில ஒரு சில்லா ஒரு மூணு சில்லா சொல்லுங்க உள்ளிருக்கெண்டு பேச போது மக்கள் தீனுக்குள்ள நிலைமை தான் உலகத்தில் இருக்கு மக்களையும் சாதாரணமா வந்து சொல்லுங்க தைரியமா சொல்லுங்க ஒவ்வொரு கருத்து அமல் கொஞ்ச நேரம் உட்காருது கொஞ்ச நேரம் தாலியா உட்காருது வீட்டு பள்ளியில அரமான வீட்டுல அரமான ஒவ்வொரு நாளும் தீனுக்கா ரெண்டரை மணி போடும்